பாடம் இருபத்தி இரண்டு பாவங்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய செயல்களாகும் அல்லாஹாக்கு இணை வைப்பதை பாவங்களை செய்தால் ஒருவர் காஃபிராகிவிட மாட்டார் ஏனெனில் அபூதர் ரலி அல்லாஹர்களிடம் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்கள் குடிகொண்டிருக்கும் ஒரு மனிதராகவே இருக்கிறீர்கள் மேலும் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அதை தவிர ஏனைய குற்றங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான் நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனம் சான்றாக உள்ளது